திருச்சபைக்கு தலையாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு எந்த சபை உச் சர்ச் வாசிக்க வேண்டிய வேத பகுதி அப்போ சிலர் இரண்டாம் தியாயம் முப்பத்தி ஆறு முதல் வரை நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான் இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் பேதிரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்பொழுது பரசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள் வாக்கு தத்துவமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவநாயக கர்த்த வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்திதியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான் அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் அன்றைய தினம் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் சேர்த்து அவர்கள் அப்போ உபதேசத்திலும் அந்நியோனியத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று அப்போ சலர்களாலே அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டன விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள்தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து வந்தார் இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த பகுதியிலே அப்போ சிலர் இரண்டாம் அத்தியாயும் நாற்பத்தி ஏழாம் வசனத்தின் பின்பகுதி ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் தினந்தோறும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் த லார்டு புதிய விசுவாசிகளுக்கு ஆலோசனை கொடுக்கும் அவர்கள் ஆவிக்குரிய சபையில் பங்குபெற வேண்டும் என்று பொதுவாக சொல்லப்படும் ஆனால் ஆவிக்குரிய சபையை அடையாளம் காணுவது எப்படி என்பதுதான் பிரச்சனை சபைகளை பொதுவாக பெந்தை கோஸ்தை சபைகள் பெந்தை கோஸ்தை அல்லாத சபைகள் என்று பிரிக்கலாம் தூயாவியானவரின் அபிஷேகத்தை எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்பதில்தான் இங்கு முக்கிய வேறுபாடு உள்ளது பெந்தை கோ சபைகள் எல்லாம் ஆவிக்குரிய சபைகள் என்றும் மற்றவைகள் அப்படி அல்ல என்று சொல்லுவதும் தவறு திருமறையின் பாணியில் சொன்னால் ஆவிக்குரிய என்னும் பதம் மாம்சத்துக்குரிய அல்லது ஜென்ம சுவாவ என்னும் பதங்களுக்கே எதிர்மறையானதாகும் ஒரு சபையை ஆவிக்குரியது அல்லது அப்படி அல்லாதது என்று நிர்ணயிப்பது ஆராதனை முறை திருமுழுக்கு கொடுத்தல் நிர்வாக அமைப்பு எப்படி என்பதல்ல ஆவிக்குரிய சபை என்றால் ஜென்ம சுபாவங்களற்ற சபை என்பதே பொருள் குழுவாக அந்த சபையினுடைய குணம் உறுப்பினர்களின் வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது என்பதே காரியம் ஆவியின் வரங்கள் அனைத்தும் செயல்பட்ட கொரிந்து சபையை பவுல் மாம்சத்துக்குரிய சபை என்றான் ஒன்று குருந்தார் மூன்றாம் தியாயத்திலே முதல் மூன்று வசனங்களில் எப்படி வாசிக்கிறோம் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்கள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று நீங்கள் பலம் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை கொடுக்க கொடுத்தேன் இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிற அப்படினால் உங்களுக்கு பலம் இல்லை வாக்குவாதமும் பேங்களும் உ உங்களுக்குள் இருக்கிறபியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா இன்றைய நிலையை பார்த்தால் ஆவிக்குரியதும் மாம்சத்துக்குரியதும் எல்லா சபைகளிலும் கலந்தே காணப்படுகின்றன சதவீதம்தான் வித்தியாசமா இருக்கிறது தர் இஸ் அ மிக்சிங் அப் ஆப் ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் கார்னாலிட்டி ஒன்லி த பர்சன்டேஜ் வேரீஸ் சர்ச் டு சர்ச் சபைகளின் நிலைமை இப்படி இருந்தாலும் மறுபடி பிறந்த ஒவ்வொருவரும் வளருவதற்காக சபை ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் அதில் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய சில காரியங்கள் ஒன்று அச்சபையில் திருமறையை கடவுளின் வார்த்தை என்று அவர்கள் நம்ப வேண்டும் they must believe that the bible is the word ஆஃப் காட் அங்கு திடமான தீர்க்கமான வேத போதனை இருக்க வேண்டும் அப்போதுதான் நீங்கள் வளர முடியும் இரண்டாவது உண்மையோடும் ஆவியோடும் அதாவது அர்த்தத்தோடும் ஆர்வத்தோடும் அங்கே தொழுகை ஆராதனை வழிபடுதல் இருக்க வேண்டும் அதைத்தான் இயேசு சமாரியப்பெண்ணிடம் சொன்னார் தேவன் ஆவியாயிருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று தெளிவாக கூறினார் மூன்றாவது அந்த திருச்சபையிலே நல்ல உறவு இருக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் அங்கே உள்ள அங்கத்தினர்கள் உதவி செய்ய வேண்டும் முக்கியமாக தேவையில் இருப்பவருக்கு நடைமுறையில் ஆதரவு தர வேண்டும் இதை யாக்கோபு தன்னுடைய நிறுவத்திலே எவ்வளவு அழகாக எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள் இரண்டாம் தியாயம் பதினேழு பதினேழு என் சகோதரரே ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாததானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா ஒரு சகோதரன் ஆவது சகோதரி ஆவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும் போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோடைய போங்கள் குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் உடலுக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பயன் என்ன அப்படியே விசுவாசமும் செயல்கள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்கும் நான்காவதாக அந்த திருச்சபைகளே தலைமைத்துவம் லீடர்ஷிப் என்பது ஒரே நபர் மீது இராதபடி பொறுப்புகள் பிரித்து கொடுக்கப்படும் சபையாக இருக்க வேண்டும் அண்ட் டெல்லிகேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஐந்தாவது நற்செய்தி மற்றும் மிஷினரி பணிக்கு அந்த திருச்சபையிலே அதி முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் சபை என்பது ஒரு சங்கிலி அல்ல த சர்ச் இஸ் நாட் அ கிளச் தங்களுக்கு விருப்பமான நற்செய்தி பணி நிறுவனங்களோடு இணைந்து செயல்படுவதற்கு சபை உறுப்பினர்களுக்கு விடுதலை இருக்க வேண்டும் நான் இப்பொழுது சொன்ன அத்தனை குணாதிசயங்களும் ஒரே உள்ளூர் சபையில் இருப்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல எனவே உங்கள் தரிசனத்தை விரிவாக்கவும் உங்கள் அறிவை பெருக்கிக் கொள்ளவும் பிற சபைகளுக்கும் சென்று வாருங்கள் உலகளாவிய கிறிஸ்துவின் சபையில் உறுப்புகளாய் இருக்கிறோம் முடிவாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் நீங்கள் எந்த திருச்சபையிலே நீங்கள் சேர்ந்தாலும் அதிகமாய் எதிர்பார்த்து ஏமாந்து விடாதீர்கள் ஏமாந்து விட்டால் அதிகமாய் சோர்ந்தும் போகாதீர்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்த தினந்தோறும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் எங்கள் மகாபரிய தேவனே இந்த தியானத்திற்காக நாங்கள் உங்களை ஸ்தோத்திருக்கிறோம் உங்களுடைய குமாரனுடைய சொந்த இரத்தத்தினாலே நீர் சம்பாதித்துக் கொண்ட மந்தையாகிய திருச்சபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் திருச்சபைக்கு நீர் அவரை தலையாகவும் திருச்சபையை அவருக்கு உடலாகவும் இவ்வளவு அழகாக நீர் அமைத்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அந்த திருச்சபையிலே அந்த கிறிஸ்தவின் உடலிலே எங்களை அங்கத்தினர்களாக அங்கங்களாக உறுப்புகளாக நீர் மாற்றினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் ஆண்டு நாங்கள் தியானித்து இந்த செய்திக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் எல்லா திருச்சபைகளையும் நீர் நேசிக்கிறீரை ஆண்டவரே வெளிப்படுத்தல் புத்தகத்திலே உள்ள ஏழு திருச்சபைகள் என்ன நிலையில் இருந்தாலும் அவர்கள் எல்லாரையும் நீர் நேசித்தீரே இந்த நாளில் கூட தேவரீருடைய பெயரிலே உங்களுடைய குமாரனாய் ஏசுகிருஷ்ணனுடைய நாமத்திலே கூடி எல்லா திருச்சபைகளிலும் கர்த்தாவே ஒரு மறுமலர்ச்சி ஒரு புத்துணர்ச்சி ஒரு எழுப்புதல் கர்த்தாவே ஒரு உயிர்மீழ்ச்சி நீர் சீக்கிரமாய் நீர் அனுப்பித்தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் மக்கள் அங்கும் எங்கும் அலசடிப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த காலத்திலே எல்லா சபைகளிலும் உடைய அருள்மாரி ஊற்றப்படுமானால் எல்லா சபைகளிலும் உடைய திருவசனம் தெளிவாக பிரசங்கிக்கப்படுமானால் சபைகளுக்குள்ளே இருக்கிற குழப்பங்களும் போராட்டங்களும் எவ்வளவோ குறைந்து வெளியே இருக்கிற கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல சாட்சி உண்டாகுமே கர்த்தாவே அதை எங்கள் தலைமுறையிலே சீக்கிரமாய் செய்ய என்று நாங்கள் செபிக்கிறோம் உடைய கிருவை குழைங்களை ஒப்பு தருகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே